வணக்கம் செப்டம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபது நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக மயிலாடுதுறை காயத்ரி நேற்று கேட்கப்பட்ட நச்சினையின் பொது அறிவு குவியலுக்கான விடைகள் ஒன்று இந்தோ பசிபிக் மன்றத்தில் அண்மையில் இணைந்த நாடு ஜெர்மனி இரண்டு உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் ஆசியா மற்றும் பசிபிக் நாடுகளுக்கான பிராந்திய மாநாட்டின் முப்பத்தி அமர்வை தொகுத்து வழங்கிய நாடு பூடான் மூன்று இந்தியாவின் பல பரிமாண வறுமை குறியீட்டு ஒருங்கிணைப்பு குழுவிற்கு தலைமை தாங்குபவர் சன்யுக்தா சமதார் நச்சினையின் பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்திய வானொலி வானியலின் தந்தை என்று கருதப்படுபவர் யார் இரண்டு தேசிய புள்ளி விவர அமைப்பின் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி ஆண்டிற்கான கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த கல்வியறிவு விகிதம் உள்ள மாநிலம் இது மூன்று மானிலங்களில் இ சஞ்சீவினி மற்றும் இ சஞ்சீவினி OPD ஆகிய தலங்களில் இருந்து தகவல்களை அணுகுவதில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது நன்றி மீண்டும் சந்திப்போம் நேர்களே